நற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக உங்கள் அலைமீடு பொடுகு நீங்கி முடி கொட்டுவது நிற்க எளிய முறை எலுமிச்சாளுடன் தயிர் கலந்து நன்றாக குழைத்து ஸ்கார்பில படும்படி அப்ளை பண்ணிட்டு தலை குளிச்சு வந்தோம்னா பொடுகெல்லாம் நீங்கிடும் முடி கொட்டுறதும் நின்னுடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும்